ம்மாம குரு விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மஸ்ரீ குரவே நம மெய்யன்பர்களே இதுவரை கூறப்பட்டதின் சாரம் மனித உடலின் சிறப்பு வேதசாஸ்திரங்களின் முக்கியத்துவம் ஸ்ரத்தை பிரம்மச்சரிய ஆசிரமம் தர்ம அனுஷ்டானத்துடன் சாஸ்திரங்களை மனப்பாடம் செய்தல் இடைவிடாத தர்மானுஷ்டானத்துடன் ஈஸ்வர பக்தி சாஸ்திர பக்தி குரு பக்தி ஆகியவற்றுடன் சாஸ்திரார்த்தங்களை தெரிந்து கொள்ளுதல் தர்மார்த்த காமமோட்ச புருஷார்த்தங்களை அறிந்து கொண்டு புருஷார்த்த நிச்சயம் செய்தல் இல்லற வாழ்க்கையை பற்றிய அறிவோடு இல்லறத்தை ஏற்றுக்கொள்ளுதல் இல்லத்தில் புரிய வேண்டிய சமய சடங்குகள் பொறுப்புள்ள கடமைகள் தெய்வீகமான பாவனைகள் பண்புகள் ஆகியவற்றை கடைப்பிடிப்பது பற்றி சிந்தித்து செயல்படுதல் நித்திய நைமித்திக காமிய பிராயஷ்டித்த கர்மங்களை பொறுப்புணர்வோடு இயற்றுதல் குறிப்பாக பஞ்ச மகா யஜ்யங்களை நாள்தோறும் கடைப்பிடித்தல் ியவைறி பார்த்த பஞ்சகாா யங்களில் பித்ருஜத்தை குறித்து பார்த்திருக்கிறோம் பிதர்கள் என்றால் முன்னோர்கள் நமது தந்தை வழியிலும் தாய் வழியிலும் அறவாழ்க்கை வாழ்ந்த முன்னோர்கள் மாத தேவோபவ பித்ரு தேவோபவ தாய் தந்தை தந்தையின் தந்தை தந்தையின் தாய் அவருடைய தந்தை தாய் தாய் வழியிலும் தந்தை வழியிலும் உள்ள முன்னோர்களை நினைந்து வணங்கி போற்றுதல் பித்திரு யஜமாகும் குடும்ப தர்மத்தை விருப்பு வெறுப்பின்றி போற்றி மதித்தல் பித்ருயமாகும் இல்லறத்தில் இருப்பவன் காலை முதல் இரவு வரை தான் செய்ய வேண்டிய செயல்களுக்கிடையே எப்பொழுதெல்லாம் பித்திருக்களை நினைக்க வேண்டுமென்று சாஸ்திரங்கள் உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றன அதிகாலை எழுந்தவுடன் பித்திருக்களை ஸ்மரிக்க வேண்டும் குளிக்கும் பொழுது பித்திருக்களை ஸ்மரிக்க வேண்டும் ஆடைகளை துவைத்து பிழியும்போது பித்திருக்களை ஸ்மரிக்க வேண்டும் தலையிலுள்ள நீரை பிழியும்போது அல்லது துடைக்கும் போது பித்திருக்களை வேண்டும் எந்த காரியத்தை தொடங்கும் பொழுதும் பித்ருக்களை ஸ்மரித்துவிட்டுத்தான் தொடங்க வேண்டும் உண்ணும் பொழுது பித்திருக்களை வேண்டும் பித்திருக்களை ஸ்மரிக்காமல் தேவ பூஜை இல்லை எந்த ஒரு சுப காரியத்திலும் பித்ருக்கள் ஸ்மரிக்கப்பட வேண்டும் உறங்கப் போகும் பொழுதும் பித்திருக்களை வேண்டும் ஸ்மரித்தல் என்றால் நன்றி உணர்வோடு பக்தி உணர்வோடு நமது முன்னோர்களை தாய் தந்தையர்களை ஆழ்ந்து எண்ணுதல் ஆகும் கிரகஸ்தர்மத்தில் பித்திருஜ்யம் முதல் இடம் பெறுகிறது பித்திருக்கர்மங்களுக்கு பிறகே தேவகர்மங்கள் என்று வகுத்திருக்கிறார்கள் ஸ்ரத்தா பக்தியுடன் தர்மத்தை அனுஷ்டித்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் திருவள்ளுவர் முன்னோர்களை தென் என்று கூறுகிறார் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே அவர் முந்தையர் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணங்கள் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே வந்தே மாதரம் என்று முன்னோர்களை நினைந்து போற்றி வணங்குவோமாக தேவதாபியிருப்போகிபேவஸ்வதாயைஸ்வஹாயை நித்தியமேவோ நம நமோவ் பிதரசுஷ்மாய நமோ விதரோவாய பிதரோ நமோ வஹ பிதரோ நமோ வக மது நித மது வாத்தஜே மதுக் கஷந்தி சிந்தவ காற்று இனிமையாக மென்மையாக வீசட்டும் நதிகள் இனிமையாக மென்மையாக செல்லட்டும் செடி நமக்கு இனிமையை அருளட்டும் இரவும் பகலும் இனிமையாக இருக்கட்டும் இம்மண்ணில் உள்ள தூசுகள் இனிமையாக இருக்கட்டும் நமது தந்தையாகிய ஆகாயம் இனிமையாக விளங்கட்டும் காட்டிலுள்ள மரங்கள் எப்பொழுதும் இனிமையை வழங்கட்டும் சூரிய பகவான் இனிமையாக ஒளி வீசட்டும் நமது பசுக்கள் நமக்கு இனிமையாக விளங்கட்டும் முன்னோர்களின் பேரருளால் அனைத்தும் இனிமையாக அமையட்டும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிஓம்